பிரபிஜா தோற்றவேத்தைக்காணிரா கிருஷ்ணா கீதமே நம அயுக்காஸ்தோ நைஷா தீர்சூத்தீ கத்த தாச உச்சியான் இந்த ஸ்லோகத்துல தாசகர் அதாவது புரிகிறவனுடைய கீழான உரு மனநிலை அதை தான் இங்கே சொல்கிறார் தாமச கருத்தாங்கிறார் அயுக்தஹான்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷனே இருக்காது அவன் நேச்சர் படி பண்ணுவான் கொஞ்ச நேரம் பண்ணுவான் கொஞ்ச நேரம் சரியாக பண்ண மாட்டான் அப்படி இருப்பான்னு அர்த்தம் அதாவது கல்ச்சரே இருக்காது குழந்த மாதிரி இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக குழந்தைங்கள்லாம் அலையுமே அது மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் ப்ராக்கிருதஹா பிராக்ருதா சொன்னால் அதாவது அன்கல்ச்சர்டாக இருக்கிறதா பிராக்ருதாக ஆஹா அயுக்தகாங்கிறதுக்கு அர்த்தம் அசமாஹிதா மன ஒருமுகப்பாடு இல்லாமல் செய்கிறது ப்ராக்கிருதானா என்ன அர்த்தம் பண்படுத்தி கொள்ளுறதுக்கு முயற்சியே எடுத்துக்க மாட்டான் ஸ்தப்தஹா ஸ்தப்தகான்னு என்ன அர்த்தம் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான் அப்படியே மரம் மாதிரி நிற்பான் ஒன்றும் புரியாத மாதிரி திடீர் அப்பப்போ அப்படி பிளாங்க் லுக்குன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி வணங்கிறது கிடையாது பிறரை மரியாதையா அன்போட வணங்குறது அதெல்லாம் இருக்காது ஸ்தப்தஹா ஷா ஷடஹான்னு சொன்னா முரட்டுத்தனம் அது மாத்திரம் இல்லை பிறரை வஞ்சனை பண்றது வேலை பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விடுறது பண்ணி நேனே அப்படின்னு பொய்லாம் சொல்றது நைஷ்கிருத்திகர் காரியத்தை கெடுத்துடுவான் வேலை பண்றவனுடைய இவன் வேலை பண்ணாட்டா பரவாயில்லை இன்னொருத்தம் பண்ணுற வேலையை போய் உட்காந்து அங்கே பேசி அரட்டை ஆடிச்சு என்னத்துக்கு வேலை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையும் கெடுத்துடுவான் ஷடகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தங்கிட்ட சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப நமக்கு நல்ல உடம்புல சக்தியை வெளிப்படுத்தணும்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக வேலைக்கு சாப்பிட்டா நல்ல உடம்பில் எனர்ஜி எல்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம முயற்சியை எடுத்துக்காம இருந்தால் என்ன பண்ணுறது அந்த முயற்சி எடுத்துக்காத தன்மை உடையவன் பிறருடைய காரியத்தை கெடுக்கிறவன் அது மாத்திரம் இல்லை அலசகா சோம்பேறி எல்லாம் ஒன்று ஒன்றும் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு சில குணங்கள் இருந்தாலே அந்த தாமச கர்த்தாவோட சேர்த்துடுவோம் அதாவது அலசஹான்னா கொஞ்சம் கூட எஃபர்ட் போடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதவன் அப்பிரவர்த்தி சீலகா சோம்பேரின்னு அர்த்தம் கர்த்தவியேஷு அப்படி விஷாதி வேலை ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வரும்போது அழுதுண்டே செய்வான் அந்த வேலையை அப்படியே வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவான் அது ரொம்ப லாங் வேலைய ஒரு சாதாரண வேலையா இருக்கும் அந்த நாள் நீட்டி செய்வான் வள்ளுவர் சொல்லுவார் நெடுநீரும் தீர்கசூத்ரினா ஒரு காரியத்தை ஒரு காலத்துக்குள்ள செய்யாம ரொம்ப காலம் அத போஸ்டோன் பண்றது அது சரியாவே அந்த வேலையை செய்யாம இருக்கிறது அப்பேற்பட்டவன்தா இத்தியுச்சியே அவன் தாமசகர்த்தா என்று சொல்லப்படுகிறான் அயுக்தஹா பிராகிருதா ஸ்தப்தஹா சடகா நைஷ்கிருத்திகா அலசஹா விஷாதி தீர்கசூத்ரி எட்டு உணம் இதுல ஒன்னு ரெண்டு இருந்தாலே போரும் அவன் தாமச கர்த்தா என்று கருதப்படுவான் என்பது கருத்து இதெல்லாம் நாம பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா இதெல்லாம் நாம செய்யக்கூடாது நாம வந்து ராஜச கர்த்தாவாகவும் இருக்கக்கூடாது தாமச கர்த்தாவாகவும் இருக்கக்கூடாது கர்த்தாக நம்மளை பண்படுத்திக்கணும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓமாரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள்